ஏகத்துவத்தை சொவர்கள் அந்தவர்கள் சகாபாக்கள் சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் அவரிடமே மன்றாடுங்கள் அவன் தான் முழு சக்தி உடையவன் மற்றவர்கள் இல்லை சொன்னது இறைவருடைய அச்சத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் சன்னாக்கத்துடைய வரம்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மனோச்சைக்கு உங்களுடைய நப்சிற்கு தீய குற்றாலிகளுக்கு ஷைத்தானுக்கு மாறப்பட்ட நடங்கள் உண்மையான இறைவிசுவாசி இவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் சொன்னது யார் மஹீன் அப்துல் காதர் ஜைரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி अजीமூனி ஃபைல் மீ தா இல்லாஹி அazza வ ஜல் அதுஉக்கும الى பாபஹி வ தஆத்திஹி லாதுஉக்கும الى nafsi அல் முனாஃபiqu லைஸ யதுஉ அல் Khalqa الى الله நிச்சயமாக நான் அல்லாஹவின் பக்கம் அழைக்கிற அழைப்பாளனாக இருக்கிறேன் அவனுடைய வாசலுக்கு வாருங்கள் அவனுக்கு கட்டுப்படுவதின் பக்கம் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கிறேன் என் பக்கம் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை உண்மையான அவன் மீதே முன்னுங்கள் ஏகத்துவத்தை ஏகத்துவத்தை ஏகத்துவம் இருந்தால் எல்லாம் இருக்கும் ஏகத்துவம் சென்றுவிட்டால் எல்லாம் சென்றுவிடும் சொன்னது யார் அப்துல் சாது ஜெயலலிதா அமது நான் கேட்கிறேன் அந்த ஏகத்துவம் வேண்டுமா காட்டிக் கொடுக்கிற ஏகத்துவம் வேண்டுமா யோசித்து பாருங்கள் சமுதாயத்தை காட்டிக்